तापत्रय विनाशाय, சச்சிந்தோோத் தாத்தய गुणान, நாநா आधत्ते, அந்த பிரவிஷ்டேன் परहा, அதே திருஷ்டாந்தத்தை இங்கேயும் சொல்கிறார் அதாவது ஆத்மா இந்த சம்சாரி ஜீவன் இல்லை பரமாத்மஸ்வரூபந்தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக திருஷ்டாந்தங்கள் சொன்னார் எப்படி தாஹியாத்து தாருணா அந்யா பிரகாஷக தாஹக அக்னி பதி தூல சூக்மாத்து தேகாத்து ஈிதா ஆத்மா சொதற்கு விலட்சணகா பவதி அப்படின்னு சொன்னார் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் ஆக ஆத்மா சரீரம் மனசு புத்திக்கெல்லாம் வேறானதுன்னு சொன்னார் இங்கே என்ன சொல்கிறார் அந்த பிரவிஷ்டா தற்கிருத்தான் குணான் எதா ஆதத்தே அப்படிங்கிற சப்ளை பண்ணிக்கணும் எதா போட்டுக்கணும் எப்படி நெருப்பானது அந்த விறகு கட்டைக்குள்ளே புகுந்துடுறது விறகு கட்டை முழுவதும் அக்னி மயமாக காட்சி அடைக்கிறது அது ஒரு குளிர்ச்சியாக இருந்த ஒரு பதார்த்தம் அந்த விறகு கட்டை ஆனால் அதுக்குள்ளேயே அக்னி இருக்குது உரசினா வருங்கிறது ஒரு தத்துவம் இப்போ என்னென்னா அக்னி நம்ம அதில் அந்த விறகு முழுக்க அதை வியாபித்து அதுக்குள்ளேயே இருக்கிற அக்னியை கூட கொண்டரலாம் அது வேறு தத்துவம் அப்படியா விறகு முழுக்க வியாபித்து அது சின்னதாக இருந்தால் சின்னதாக இருக்குது அப்புறம் அது வந்து நெருப்பு உற்பத்தி ஆகிறது நெருப்பு அடங்கி போகிறது நெருப்பு தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை விறகுல தான் நெருப்பு வெளிப்படுகிறது ஒடுங்குகிறதே தவிர உண்மையிலே நெருப்புக்கு தோற்றம் ஒடுக்கம் இல்லை அப்புறம் சின்ன நெருப்பு பெரிய நெருப்புங்கிறோம் பலவிதமான கலரோடு இருக்குங்கிறோம் இதெல்லாம் இந்த தன்மைகளெல்லாம் விறகச் சேர்ந்தது நெருப்பைச் சேர்ந்தது கிடையாது அது மாதிரி அந்த பிரவிஷ்டகா அப்படின்னா இந்த விறகு எரிபொருள்களுக்குள்ள நுழைஞ்சு அதனுடைய அந்த கட்டையினால் உண்டாகிற குணங்கள்லாம் அதை எடுத்துக்கிறது அதை சுவீகரிக்கிற மாதிரி இருக்குது நெருப்பு வந்து சின்னதாக இருக்குது நெருப்பு பரிசாக இருக்குது கட்டை பரிசாக இருக்குது அதனுடைய துளி பரிசாக இருக்கே தவிர ஆஹா அதனுடைய எரிபொருளுடைய அளவை வந்து நம்ம நெருப்பில் ஏற்றி பார்க்குற மாதிரி இப்படி ஏவம் பரகா தேக குணான்னு ஆதத்து அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய உணர்வு தத்துவமானது இந்த உடம்போட குணங்களெல்லாம் ஏற்றுக்கிறது நான் ஆணா இருக்கேன் நான் பெண்ணாக இருக்கேன் குட்டையாக இருக்கேன் நெட்டையாக இருக்கேன் வயசானவனாக இருக்கேன் நான் பிறந்திருக்கேன் நான் சாக போகிறேன் என் மனசுக்கு சஞ்சலமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறோமே எதுவும் உணர்வுக்கு கிடையாது எப்படி கட்டையினுடைய சுவாவம் எதுவும் நெருப்புக்கு கிடையாதோ அப்படி உடம்பு மனசு புத்தியினுடைய சுபாவம் எதுவுமே இந்த உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கிற ஆத்மாவுக்கு கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறார் அப்படி இருக்கு இதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார் இது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் நிரோதோத்தி அனுபத்து நான் ஆத்வம் தற்கிருத்தான் குணான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும்